இருபது நட்டினியின் பொது அறிவுக்கு நிகழ்ச்சிக்காக ஈரோடு நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் 1. இந்தியாவின் இருபத்தி எட்டாவது ராணுவ தலைமை தளபதியாக திரு மனோஜ் முகுந்த் நரவணே அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் இரண்டு இருபத்தி எட்டு விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் இந்தூர் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று ஐரோப்பிய தங்க காலனி விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டு உலக பிளிட்ஸ் பிஎல்ஐ உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் மூன்று நீர் சுத்திகரிப்பு மற்றும் மேலாண்மை நிறுவனம் வாபேக் மாநிலத்தில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்துக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே